அபுரார் அதிகல்லாகவும் அறிவிக்கின்றார்கள் செலவு செய்பவனுக்கும் உதாரணமானது சட்டையை தங்களின் நெஞ்சிலிருந்து தொண்டை குழி அணிந்துள்ள இருவரின் உதாரணம் போலாகும் செலவு செய்பவன் செலவு செய்யும் போது அந்த உருக்கு சட்டை அவனது கால் விரல்களையும் மறைத்து அவனது பாதத்தின் அடிச்சுவட்டையும் மறைத்து மூடிவிடுகிறது ாலும்னது உருக்கு சட்டையின் ஒவ்வொரு வலையும் அந்தந்த இடத்தை ஒட்டிக்கொள்கிறது அவனோ அதை விரிவாக்க விரும்புகிறான் அதுவோ விரிவாவதில்லை என்று நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று நான்கு நான்கு மூன்று முஸ்லிம் ஒன்று